ிாத்தயத்திரேற்றைக்காணையயத்தமஹே நமுனா நோ மோகஸ்மதிலாச்சு சந்தேக கரிஷியே வச்சன்தவான் கேட்டதுக்கு பதிலிருதான் நீ சரியா கேட்டையா அப்படிங்கிறதுக்கு பதில் நான் சரியாக கேட்டிருக்கேன் பாரு எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது ஆகையினால என்னாச்சுன்னா மோகஹா நஷ்டஹா நான் பண்ணுறது இந்த கடமையை செய்யறது சரியாக தவறா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது நான் யார் இவர்கள்லாம் யாருங்கிற உண்மை தெரியாத ஒரு குழப்பம் இருந்தது இந்த தர்ம விஷயத்தில் இருக்கிற குழப்பமும் தீந்துது மெய்ப்பொருள் தத்துவ விஷயத்தில் இருக்கிற குழப்பமும் தீந்து போச்சு பகவானே மோகா நஷ்ட அந்த இடத்துல மமன்னு போட்டுக்கணும் ஹே அச்சுதொத் பிரசாதாத்து மயா ஸ்மிருதி லப்தா ட்வொசாதாத் மம மோகா நஷ்ட இதில் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஸ்திதோஸ்மி கத சந்தேகாங்கிறதில் கதசந்தேகா சந்தேகமெல்லாம் போயிடுது இந்த மோகாங்கிறதுல சேர்ந்து இதையும் எடுத்துக்கலாம் அது மாத்தமில்லை ஜானம் வந்தது மாற்றமில்லை அந்த ஞானத்தில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்காண்ணா அடிக்கடி அர்ஜுனுக்கு சந்தேகம் வந்தது இல்லையா ஜியசீச்சேத் கர்மஸ்தே மிர்ஜனாரி கர்மீமாஜய வியாமிவாக்கு மோஹயசி வே தது கம்வது ஏனோஹமா கர்ம கிருஷ்ண புனரியோகம் எச்ேயே தயோரே கம் தன்மே ப்ரூஹி சும் ஏ தன்மே சம்சயம் கிருஷ்ண இப்படி பல இடத்துல அர்ஜுனன் தன்னுடைய சந்தேகங்களை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கான் அந்த சந்தேகங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை எனக்கு கர்மமா ஞானமா இல்லறமா துறவரமா எல்லா விதமான சந்தேகங்களும் போய்விட்டது கத சந்தேக ஆகவே ஆத்ம ஜானத்தை பெற்றேன் தர்மத்திலும் தத்துவ விஷயத்திலும் இருக்கிற குழப்பங்கள் நீங்கப்பட்டன சந்தேகங்களும் அடியோடு போய்விட்டன ஆக விபரீத பாவனையும் போய்விட்டதுன்னு அர்த்தம் ஆக நான் என்னுடைய ஞானம் இந்த ஸ்மிருதி லப்தாங்கிறது சம்சய விபரிய ரஹித ஜானம் மயா பிராப்தம்னு அர்த்தம் ஆகையினால் என்ன சொல்கிறார்னா ஸ்திதஹா அஸ்மி இத்தனையோ நான் அர்ஜுனன் உத்திஷ்ட உத்திஷ்டன்னு பகவான் பலமுறை சொன்னார் ஆகையினாலும் இப்போ என்ன சொல்கிற நான் எழுந்து நச்சசக்ரோம் எவஸ்தாத்தும் முதல்ல சொன்னான் நிற்க முடியல கிருஷ்ணான் நான் இப்போ என்ன சொல்கிறான் ஸ்திதாஸ்மி நான் இப்போ ஸ்டடியாக ஸ்திரமாக நிற்கிறேன் எப்படி வரும்போது வில்லை ஏந்தி கொண்டு அர்ஜுனன் கம்பீரமாக வந்தானோ தனுருத்யம்ய பாண்டவகா அப்படின்னு சஞ்சயர் வர்ணித்தாரோ அப்படி வில்லை வந்து நன்றாக ஏந்திக்கொண்டு வந்த அர்ஜுனன் அப்படியே பெருக்காம் ஸ்திதோஸ்மி நான் ரொம்ப ஸ்டடியாக நிற்கிறேன் ஸ்திரமா இருக்கேன் அப்படின்னு ஆகையினால என்னன்னா தவ வச்சனம் கரிஷ்யே நீ என்ன எனக்கு உபதேசம் பண்ணினியோ அதுபடி நான் நடந்துக்கிறேன் ஆகவே ஞான கர்ம சந்யாசம் பகவான் நாலாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார் கர்மத்தில் அகர்மத்தை தரிசனம் பண்ணுறதுன்னு அஜ்ஞானி எப்படி கர்மத்தை விரும்பி செய்கிறானோ அப்படி ஞானி ஒருத்தன் பற்று இல்லாமல் செய்யணும்னு சொன்னார் குறு கர்மையவ தஸ்மாத்தம்னு சொன்னார் பூர்வைகி பூர்வதரம் கிருத்தம் கர்மையேவ கூறினார் ஆகவே இதில் ஆதிசங்கரர் சொல்லுவார் அவன் ஏற்கனவே செயல் புரிய வந்தவன் தான் செயல் புரியறதுக்கு இருந்த குழப்பந்தான் இங்கே நீக்கப்பட்டதே தவிர செயலில் தூண்டுறது நோக்கம் இல்லை அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கார் ஆதிசங்கரர் ஆகவே அவன் செயல் புரியறதுக்கு எது தடையாக இருந்ததோ அது நீக்கப்பட்டு விட்டது செயல் புரியறதும் புரியாமல் இருக்கிறதும் அவனுடைய ஆனாலும் பகவான் என்ன சொல்றார் நீ நானும் ஜனகர் முதலானவர்கள்லாம் ராஜபரம்பரையில் வந்திருக்கோம் நம்மெல்லாம் மக்களுக்கு கடமையை செய்து காட்டணும் எத் எது ஆச்சரதி சிரேஷ்டா தத்த தேவையரோஜனா ச எத் பிரமாணம் குருத்தே லோகஸ்ததனு வர்த்ததே அப்படின்னு எல்லாம் மூணாவது அத்தியாயத்திலிருந்து லோக சங்கிரக திருஷ்டியை சொல்லியிருக்கார் கரிஷ்யே வச்சனம் தவ நீ சொன்னபடி நான் கடமைகளை ஒழுங்கா செய்கிறேன் என்று உறுதி எடுத்துக்கொள்கிறான் அர்ஜுனன் இன்னொரு ஆச்சாரியர் சொல்கிறார் அகர்த்திருவ ஞானத்தோட இந்த கர்த்திருவத்தை ஹேண்டில் பண்ணுறேன் அதாவது ஆத்மா நித்திய அகர்த்தா அஸ்மி என்கிற ஞானத்தோடு இந்த விவகாரத்தில் இந்த தர்மத்தை முன்னிட்டு நான் காரியத்தை செய்கிறேன் பகவான் சொல்கிறார் இல்லையா தச கர்த்தாரம் அப்பிமாம் வித்யகர்த்தாரம் அவ்யயம் அஹ கர்மணியபிப்பிரவருத்தோ அப்படி நைவ கிஞ்சித் கரோதி சகா இதெல்லாம் இந்த இடத்துல நமக்கு நாலாவது அத்தியாயத்தை முழுக்க ஞாபகம் வச்சுக்கணும் ஆக ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயத்தினுடைய கருத்துக்கள் அதற்குப் பிறகு சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களையும் நாம் இங்கே நினைவு கொள்ளணும் ஆகவே அர்ஜுனனுடைய அனுபவத்தை சொல்றான் அர்ஜுனன் இதுதான் பகவத்கீதையினுடைய பலன் பிரயோஜனம் நாம படித்தா நமக்கும் ஆத்மக்யானம் சித்திக்கும் நமக்கு வாழ்க்கையில எந்த குழப்பமும் வராது சந்தேகங்களும் வராது எப்பவும் நாம எந்த காரியத்தை செய்யறதுக்கும் உறுதியோடு இருப்போம் காரியம் வேலை பண்ணணும்னா வேலையை நல்லா பண்ணுவோம் தியானம் பண்ணணும்னாலும் நல்லா தியானம் பண்ணுவோம் ஆகவே தவ வச்சனம் கரிஷேன்னா பகவான் சாஸ்திர ரூபமாக இருந்து நமக்கு உபதேசம் பண்ணுறார் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய சாஸ்திர விதானோக்தம் கர்ம கருத்து மிகார்ஹசி என்று பகவான் பதினாறாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலா ஸ்லோகத்தில் கடைசியில் சொன்னது மாதிரி சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டு நான் எப்படி கடமைகளை செய்யணுமோ அப்படி செய்கிறேன் என்று சொன்னதாக நாம புரிந்து கொள்ளணும் ஆகவே இது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அர்ஜுனனுடைய வாயிலிருந்து வருது இதைத்தான் முதல்ல நம்ம படிக்கணும் இந்த பகவத்கீதை படித்தா நமக்கு என்ன பலன்னு கேட்டால் ஆத்மஜானம் கிடைக்கும் சந்தேகம் போகும் குழப்பமே இருக்காது நாம் வாழ்க்கையில் எப்பவும் அசையாமல் உறுதியாக இருப்போம் சாஸ்திரப்படி நம்ம விருப்ப விருப்பில்லாம நம்ம கடமைகளை செய்து வருங்கால தலைமுறைகளுக்கும் வழிகாட்டுவோம் என்பதுதான் கீதையை படிப்பதனுடைய பயன் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் அடுத்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் அடுத்த வகுப்பிலே படிக்கலாம் அர்ஜுன உவாச்ச நஷ்டோ மோகஸ்மிருதி மனமார்ந்தூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை